तोत्र नास्ति युक्तस्या युक्तस्या भावना, भगवान श्री कृष्णर, तन्ने தன்னைப்பற்றிய தெந்த அறிவைற்றவன் அந்த அறிவை ஆழமான மனதிலே பதிய வைப்பதற்கான வழிமுறைகளை உபாயங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லுகிறார்னா உலக விஷயங்களை நோக்கி போகிற இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு தன்னை பற்றின தெளிவான அறிவை பெற முடியாதுங்கிறார் அயுக்திய புத்திஹி நாஸ்தி அயுக்து சொன்ன புலனடக்கம் மன அடக்கம் இவைகளை பழகாதவனுக்கு புத்திஹி புத்திஹினா இந்த இடத்துல ஆத்ம ஜானம் நாஸ்தி அடைய முடியாது ஞான அடையறத்துக்கு மாத்திரம் புலனடக்கம் மன எண்ண கட்டுப்பாடு வேணுங்கிறது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் சொல்றார் நச்சாயுக்திய பாவனா அயுக்திய இந்திரிய நிகிரம் மனோ நிகரம் பண்ணாதவனுக்கு பாவன தியானம் ஆத்மாவது ஆத்மாவை பத்தி சொல்லி இருக்கிற லட்சணங்கள் எல்லாம் ஆழமான மனசுல பதிய வைக்கிற தியானத்தை பண்ண முடியாது அபாவயத்தி நாஸ்தி நச்சாபாவயத்தாந்திங்கிற வார்த்தை இப்படி படிக்கணும் ஆத்மாவ தியானம் பண்ணாதவனுக்கு ல்லை சொன்னா ஆசைகள்லாம் அடங்கிறது உலக விஷயத்தை நோக்கி போகிற ஆசை அதெல்லாம் அடங்கிறதுங்கிறத தான் இங்கே சாந்திங்கிறார் ஆசை இன்மை தான் தியானம் பண்ணினாதான் ஆசை குறையும் திருக்குறளில் திருவள்ளுவர் மெய்யுணர்தல் அவாறுத்தல் அப்படின்னு ரெண்டு அதிகாரம் துறவரையெல்லாம் கடைசியாக சொல்லியிருக்கார் அதையும் இந்த ஸ்லோகங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா நிறைய தத்துவ விஷயங்கள்லாம் நன்றாகவே விளங்கும் ஆக அபாவயத்தகா தியானம் பண்ணாதவனுக்கு ஆசையின்மை மன அமைதி கிடையாது அசாந்த சுகம் குதகா அதாவது விஷயங்களிலிருந்து விலகாதவனுக்கு சம்சாரத்தில் உழன்று கொண்டிருப்பவனுக்கு பேரானந்தத்தை விட்டு விலகியவனுக்கு சுகம் எங்கே கிடைக்கப் போகிறது முழுமையான இன்பம் என்பதே அவனுக்கு இல்லை இன்பத்தை சிறிதளவு கூட அவனுக்கு பெற முடியாமல் போய்விடும் அவனுக்கு எந்த விதமான இன்பமும் இல்லை என்பது கருத்து ஆகவே இந்த ஸ்லோகம் உலகை நோக்கிச் செல்லக்கூடிய உலகப் பொருள்களை விஷயங்களை சூழ்நிலைகளை உறவுகளை நோக்கிச் செல்லக்கூடிய பொறிகளாகிய இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தாதவனுக்கு ஆத்ம ஜானத்தை பெறுவதோ பெற்ற ஆத்ம ஜானத்தை ஆழமான மனதில் பதிய வைக்கின்ற தன்மையோ இயலாது எனவே ஆத்ம ஜானத்தைப் பெறுவதற்கும் பெற்ற ஆத்ம ஜானத்தை ஆழமான மனதிலே பதிய வைப்பதற்கும் புலநடக்கமும் மன கட்டுப்பாடும் மிக மிக அவசியம் என்பதை வற்புறுத்தி உபதேசம் பண்ணுகிறார் பகவான் நாஸ்தி புத்திரயுக்திய நுக்தசிய பாவன